மனே நமக ஓம் தத்துசரப்பிரம குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பியை பொங்கம்பன் ஞான குருவாணியை உள்நாடு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத் தாடுவான் மலர் சிலம்பதி வாழ்த்தி வணங்குவான் வானவர் ரசமான் தொடர்பினால் உலகோர் வலுத்தரும் அந்நிய ஐந்தரனை வானவர் ரதனமனை அருமுகனை மாசது கொற்றவாளி இறையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நிரல் பெருங்கலை மாதை வானவர் ரதனா முத்துராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவான் உருவாய் அறுவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கவியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு இப்பினிடையே எழும் ரசதம்போல் என்றுமாய் இழகி இந்த ஏழுமின்றி பிரம்மத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறமையை தூள அறிந்ததின் ஆயமே என்ன செப்பினம் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே பெருசுத்தம்பளம் ராகலே சென்ற வகுப்பில் அகங்காரக்கிரந்தி நான் தான் செய்யிறேன் நான் தான் அனுபவிக்கிறேன் அகங்கார கிருந்தி இருபத்தெட்டையும் நானும் நினைச்சுட்டு பிறகு அலங்கார கிரண்டு இதெல்லாம் சென்ற வகுப்புலாம் நம்ம விரிவா பார்ப்போம் இருபத்தெட்டு செய்யறதையும் நான்கையும் சொல்லிட்டு பெறோம் அது மயக்கத்தினால அப்படி சொல்லுகிறோம் இருபத்தெட்டு புசிக்கிறதையும் அந்த பற்றுடைய மன அசைவினால நமக்கு பந்தம் உண்டாகிறது பந்தத்தினால பாவபுண்ணியம் உண்டாகிறது பாவபுண்ணியத்தினால சிறப்பு இறப்பு உண்டாகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் பஞ்சத்துக்கு காரணம் என்னது பற்றுடைய மன அசைவு பற்றலாம மன எவ்வளவு அசைஞ்சாலும் பந்தம் கிடையாது எவ்வளவு அசைஞ்சாலும் சரி அதெல்லாம் சண்ட வகுப்புல நம்ம பார்த்தோம் சிறு குழந்தைகள் எவ்வளவு சண்டை போட்டாலும் திருமூர் சேர்ந்துக்கிறது மனுஷால் அப்படி இல்லை பெரிய மனுஷால் அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் சின்ன குழந்தைகளுக்கு பற்று கிடையாது அதனால உடனே சேர்ந்துக்கிறது பெரிய ஆளு சத்தம் போட்டே கோபம் வந்தாலே எப்படி ஜென்மாந்தரத்துக்கு பகையாக இருக்கிறார்கள் இதுதான் இந்த பகை அதனாலதான் பகையெல்லாம் இருக்கக்கூடாது வெறுப்பு எல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பங்கத்தை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும் இது கலர்றது லேசில் சேர்க்கிறது ஈஸியா சேர்த்து அங்க முடிச்சு சீக்கிரம் போட்டலாம் நம்ம முடிச்சு அழுக்க முடியாது ஞானங்கிறது வந்தாத்தே அங்க முடிச்சா அழுக்க முடியும் ஞானம் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு தடையா இருக்கும் அதனால இந்த விருப்பு வெறுப்புக்கள்லாம் அதிகமா நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது கேட்காம இருக்கிறது நல்லது சேர்த்தாலும் கலட்டி விட்டது சரி இதை நம்ம பார்க்கிறோம் இதுக்கு அடுத்து பிரம்ம சைத்தன்யமே நான் என்ற முப்பத்தி ஐந்தும் தன தான் அல்ல என்று தெளிந்த விவேகி ஆத்மாதே நான் பிரம்மந்தே நான் ஆத்ம சைத்தன்யந்தே நான் என்று தெளிந்தவன் அதுதான் முப்பத்தி ஐந்து நான் கிடையாது அப்படி நீ திட்டமா இருக்கிறவன் விஜய் அவனுக்கு என்ன ஆச்சு கேட்டா அவனுக்கு அகங்கார கருதி இருவார் இந்த இருபத்தி எட்டையும் நான் தான்னு நினைச்சா அப்படி அகங்காரம் முடிச்சிடுவோம் தூளும் சுக்கமோ காரண சரீரங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தாக்காரமாக முடிச்சும் உண்டாகும் என்ன பண்ண என்றால் இருபத்தி எட்டுக்கு வேறாக நான் ஆத்மாவாகிய நான் பிரம்மமாகியும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற திடமா இருக்கிறதுனால இருபத்தெட்டு என்ன செய்தாலும் இவள் வந்து எந்த இது கிடையாது எந்த பற்றுதலும் கிடையாது அது காரியம் அது ஒன்றும் சூக்கமா காரணமா செயல் எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் கிடையாது அந்தமோத்தான் கிடையாது பாவமோ புண்ணியமே கிடையாது நான் னால இந்த ஞானியான அகங்காரம் கிடையாது நமக்கெல்லாம் உடனே அகங்காரம் தெரியுது அதனால பந்தப்படுறோம் ஒரு ஆள் ஒரே மாதிரி உண்டா அப்படின்னு ஒன்றுனா ஆஹாரம் உள்ள பதி ஒருத்தன் பதிக்காம போயிட்டா உடனே குரோதம் உண்டாது உள்ள பதிவுது இப்படி பதியும் போது பந்தம் உண்டாகுது இதனால பாவம் ஒண்ணும் உண்டாகுது இதனால பிறகு உண்டாகுது ஞானே வந்து இதெல்லாம் நான் கிடையாது நான் கிடையாது ஆத்மா கிடையாது எதை என்ன என்னிடத்துல இருக்கு அபிச்ச என்னிடத்துல இருக்க தவிர இது நான் கிடையாது அப்படிங்கிற விஷயத்துல சிதமா அந்த ஞானத்துல இருக்கிறதுனால அவனுக்கு அலங்காரம் இல்லாம போகிறது அப்படி அகங்காரம் இல்லாம போனதுனால இருபத்தெட்டு தொழிலையும் நான் செய்யல இருபத்தெட்டும் புசிக்கிறது நான் புஷிக்கல அப்படி என்று சிதப்பட தேதி இருக்கின்றதுனால் சிதமா இருக்கிறதுனால சிதப்பட தேதி மயக்கமற்றி இருக்கின்றதுனால் மயக்கமே கிடையாது ஞானிகளுக்கு மயக்கம் கிடையாது என்ன மயக்கம் கிடையாது ஏகாதிகளில் நாங்கிற புத்தி கிடையாது ஆத்மாவே நாங்கிற புத்தி இருக்கு ஏக மூணு சரீரத்துல நாங்கிற புத்தி வந்தா அஞ்ஞானி ஆத்மாவை நாங்கிற புத்தி வச்சிருக்கு ஞானி இருபத்தெட்டு நானல்ல இது ஆத்மாவும் நானும் இருக்கிறதுனால புண்ணிய பாவம் ஞானிக்கு கிடையாது புண்ணிய பாவம் ஞானிக்கும் கிடையாது அதனால ஞானிக்கு புண்ணிய பாவம் இல்லாததுனால இந்த புண்ணியபாவத்தில் வந்து விடுபட்டு கர்மம் இல்லாததுனால ஜன மரணி சம்சாரம் இல்லாமல் முத்தனாய் பிரம்ம மாத்திரமாகவே இருப்பான் முத்தனை ஜீவன் முத்தனாக பிரம்மமாகவே இருப்பான் யாரு ஞானி அறிவாளி விவேகி அப்படின்னு சொல்ற இவனை ஜீவன் முத்தன் என்றும் கிடப்பிரக்கர் அதிவர்ணாச்சரி என்றும் குண அதீதவன் என்றும் பகவதி பத்தன் என்றும் இராவணன் என்றும் வாசிக்கும் சாஸ்திரங்கள் முறையிடுகின்றன இப்படிப்பட்டவன் மித ஞானியை சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு இவன் திட ஜீவனு திடப் புரைக்கியன் அதிவர்ணாச்சரிய குண அதீ இதன் பகவத் பத்தன் பிராமணன் இப்படி எல்லாம் பேர் சொல்லப்பட்ட ஞானிக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆறு பேர் நிறைய பேர் இருக்கு குறைஞ்சது அஞ்சு ஆறு சொல்றார் இந்த ஜீவன் முத்தன் திடப்பிரக்கன் அதிவர்ணாச்சருமி குண அதீதன் பகவத் பத்தன் பிராமணன் எந்த வாசகத்திலேயே சொல்லியிருக்கு சகலரும் இந்த தத்துவத்தை விசாரணை மோட்சம் அடைய கிடையாது இந்த தத்துவத்தை தெரிஞ்சு மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தத்துவம் தான் உண்மைன்னு அர்த்தம் முப்பத்தி ஆறுல பிரம்ம உள்ளதே தத்துவம் வாழ்க்கை முப்பத்தி ஐந்தா அதத்துவம் தத்துவம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறதுனால அது நானே அவனுக்கு பதம் அவனுக்கு பாவபுமியும் கிடையாது அவனுக்கு ஜீவன் முத்தம் அப்படின்னு சொல்லி ஆறு பேரெல்லாம் சொல்லி இருக்கிறார் அந்த பேரு வந்து என்னன்னு கேட்ட திட பிரஜன் அப்படின்னு சொல்றன் அப்படின்னா என்னன்னு கேட்டா வைராஜ்ய தியான அசப்பட்ட சித்த விருத்தியை உடைய புருடனுக்கு தத்துவ ஞானம் உதயமாயின் பிராரத்த வழியால் உலக உபகாரங்கள் செய்யும் காலத்திலும் தத்துவ சுரூபத்தை ஏ சிந்தித்து தத்துவ ஆகாரமாகவே இருப்பான் அதாவது வைராகிய தியான அத்தியாச வழியால் வைராயமா இருக்கணும் வைராக்கியம் என்ன அர்த்தம் உலக விஷயங்களை பற்றத்து இருக்கிறதுக்கு வைராக்கியம்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒரு இடத்துல வைராக்கியம்னா முயற்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்க வந்து இந்த இடத்துல உலகத்துல பற்றத்து இருக்கிறதுக்கு வைராக்கியம்னு பேர் அப்படி வைராக்கியத்தை தியானமும் பண்ணிக்கிட்டு அந்த புரடங்க அப்பியாசம் வேற பண்ணு அதுல வந்து மன சித்தம் வந்து வசப்பட்டிருக்கு வசப்பட்டு ஒன்னு ஒரு அப்படிப்பட்ட புரடங்களுக்கு தத்துவ ஞானம் வந்துருச்சுன்னா அது பிரார்த்த வழியினால உலக உபகாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாலத்திலேயே என்ன வைத்துக் கொண்டே இருப்பான் வீட்டுக்காரிய அதாவது தண்ணி குடத்தை தூட்டு போறவ வந்து உலக உபகரத்தெல்லாம் பேச்சுக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய யாவகாரம் குடத்துல இருக்கும் அதே போல இந்த ஞானியானவனுக்கு திட பிரயத்தின எனக்கு உலக காரியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எம்ூறாமே ஆத்மஸ்வரூபத்தில் வைக்க அப்படிங்கறத வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ற இதுக்கு ரயக்கன் பேரு இதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு ஜீவன் முத்தம் சொல்றாரு இது திடப்பிரன் அதுக்கடுத்து ஜீன் முத்தீவன் முத்தம் ஜீவன் முத்தம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சுருக்கமா கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ஒரு காரியத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எவனுக்கு தான் கர்த்தா என்கிற எண்ணம் இல்லையோ வனுடைய புத்தி விஷயங்களில் பற்றுதல் இல்லையோ அவன் ஜீவன் முத்தன் ஜீவன் முத்தனுக்கு ஒரு பத்து சொல்லியிருக்காகவும் நம்ம அஞ்சு பார்ப்பான் ஒரு காரியத்தை செய்தாலும் சரி செய்யாதியும் சரி நான் கர்தா கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம செய்யறான் ஆனா அவனுடைய புத்தி வந்து மேலும் எப்படி இருக்குன்னு கேட்டா உலக விஷயத்துல பற்றுதல் இல்லாம செய்யறேன் அப்படி செய்யறதுனால அவன் ஜீவன் மித்தன் நம்மெல்லாம் பற்றுதலோடு செய்கிறான் அந்நானியெல்லாம் பற்றுதலோடு செய்கிறார் ஞானிகள் வந்து பற்றுதல் இல்லாமல் செய்கிறார் நான் வர்தா கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யற உலக விஷயங்கள்ல பற்றுதல் கிடையாது அதனால அவன் வந்து ஜீவன் முத்தன் அதுக்கடு பின்னாடி ஜீவன் முத்துக்கு இன்னொரு விளக்கம் செய்றார் இவனிடத்திலிருந்து ஜனங்கள் பயப்படுவது இல்லையோ யாரை கண்டு மக்கள் வந்து பயப்படாமல் இருக்கிறார்கள் அந்த மக்களிடத்திலிருந்து யாருக்கு பயம் இல்லையோ பார்த்து யாரும் பயப்படக்கூடாது யாரையும் பார்த்து இதன் பயப்படணும் அப்படிப்பட்டவன் நான் அதுக்கடுக்கு சந்தோஷம் கோபம் பயன் இவைகளை விட்டு இருக்கின்றவன் எவனோ அவன் ஜீவன் மக்கள் சந்தோஷம் கோபம் பயன் இதெல்லாம் விட்டு இருக்கிறவன் சே ஜீவன் முக்கியம் இது ஒரு லட்சம் ஏதோ ஒன்று பார்த்தோம் ஒன்று ரெண்டாவது மூணாவது ஒன்று பார்க்க அதாவது சகல விஷயங்களிலும் உபகரித்து கொண்டு இருந்தாலும் பிறருடையவையைப் போல பிறர் வஸ்துக்களில் தனக்கு பற்று இல்லாதது போல பற்றின்றிதழனாயும் அதாவது சாந்தமாயும் பூரணமான ஆத்மாவும் ஒருவித குறைவும் இல்லாதவனாயிருந்து இருக்கிறவன் எவனோ அவனை ஜீவன் நிறைய எல்லா காரியமும் பண்ணிக்கொண்டே இருக்க அப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு காரியம் எப்படி பற்றில்லாம செய்யறோமோ அதே போல இவனுடைய காரியமும் பற்றில்லாம செய்வாங்க நோக்க கூலி வேலைக்கு போறேன் பற்றுதல் இல்லாமல் வேலை செய்யறேன் அதே போல இவனுடைய சொந்த வேலையே பற்றுதல் இல்லாமல் செய்வாங்க அப்படிப்பட்டவன் ஜீவன் அதே மாதிரி பூரணமா இருக்கேன் சாந்தமா இருக்கேன் எந்த விதமான குறைவா வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சாச்சிய கருமனம் வந்தாலும் வராக்கியும் லாப நட்டம் வராக்கியும் இருக்கு ஏற்றத்தாழ்வு அடையறதே இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அது தடுத்து இன்னொன்னு சொல்ற எப்போதும் சித்தத்தில் உள்ள சகல கருமங்களையும் தள்ளிவிட்டு சகலத்துக்கும் ஆத்மாவை இருக்கப்பட்ட என்னிடத்தில் எவன் திருப்தி உள்ளவனாக இருக்கின்றானோ அப்போது அவன் ஜீவன் முத்தன் அப்படிங்கிற எப்போது சித்தத்தில் உள்ள சகல கர்மங்களை விட்டு அடிமனசில் வந்து எவ்வளவோ பருந்து வச்சிருக்கிறோம் அது எல்லாம் விட்டு காலி பண்ணிட்டு எல்லாவற்றிலுத்திலும் இருக்கக்கூடியது ஆத்மாவே இருக்கு அதுவே நாங்கிற புத்தியோட யாரும் இருக்கின்றானோ அதன் காண்தான் அந்த திருப்தியாகவும் இருக்கிற அப்போதுதான் அதன் தீவன் இருப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் எல்லா பொருளும் இருந்தாலும் திருப்தி கிடையாது ஒரு பொருளும் இல்லாம திருப்தியார் அது ஞான ஒண்ணுமே இல்லாம சாமியார் போயிட்டார் வேணா ஒண்ணுமே நீ எல்லாம் இருக்கிறது தான் அது இது என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலை அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு அவருக்கும் ஒண்ணுமே இல்லை இது எல்லாம் வச்சிருக்கேன் சகல சௌகரியமும் வச்சிருக்கேன் இது போய் வந்து சாமியாற்றப்போம் எதுக்கு போட அவரு பூரணமா இருக்காரு ஆனந்தமா இருக்காரு இது எல்லாம் இருந்து ஒன்னே தான் இது என்ன தெரிஞ்சுக்கணும் உலக விஷயத்துல ஒண்ணும் கிடையாது இதுல வந்து திருப்தி கிடையாது ஆத்மாவை திருத்தி ஆத்மாவே ஆனந்த சுரூப்பம் அப்படின்னு தெரிஞ்சு எதுவுமே இல்லாம தான் தானாக இருந்து இருக்கின்றான் ஞானி எல்லாருந்து ஒரு ஆனவன் அப்படிங்கிறது அந்த ஞானி சரி ஜீவன் முத்திரை பற்றி நம்ம பார்த்தோம் விளக்கம் அதுக்கடுத்து பகவத் பத்தன் ஒருத்தர் இருக்காரு அது இந்த அந்த ஞானிக்கு இன்னொரு பேரு வந்து பகவத் பத்தன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா சர்வ பிராணியின் இடத்திலும் துவேசம் இல்லாதவனும் மைத்திரி கருணை முதிகை உபேட்சை உடையவனாயும் அகங்காரம் அமகாரம் இல்லாதவனாயும் சுரூபத்தியான பரனாயும் சத்குருமிதுரு மான அவமானம் சீத உஷ்ணம் துதி நீஞ்சை சுகுப்புக்கம் முதலில் துவங்குவங்களில் சமதிருஷ்டி உடையவனும் சதா தன் சந்தோஷம் உள்ளவனாயும் மௌனமாயி இருப்பவன் அவங்க பகவத் சத்தன் இது ஒரு லட்சம் ஜீவருமத்திற்கு இது ஒரு பேர் எல்லா புராண நிலத்திலையும் வெறுப்பு கிடையாது மைத்திரி கருணை முதிவு இப்போ நான்கு இருக்கணும் வைத்திரி கருணை முடிவு விவேக்கியும் அதாவது எங்கே எல்லாம் சந்தோஷமா இருக்கவர்கள் அவர்களையும் நம்ம போதும் நினைக்கிறது வைத்திரி கருணை கருணைங்கிறதுனா துன்படுறவுகளை பார்த்து நமக்கு துன்பம் வந்தா எவ்வளவோ நம்ம அபிமானம் வச்சிருக்கோமோ அதை போல அடுத்த உயிரிழத்துல துன்பம் வரும்போது இரக்கம் காட்டுறதுக்கு கருணைன்னு தெரிஞ்ச இன்பம் வந்தவங்க இன்பமா இருக்கவெல்லாம் நம்ம உதவியில் இன்பமா இருக்கட்டும் நினைக்கிறது நம்ம மைத்திரி துன்ப வர்றவங்களை தனக்கு துன்பம் எப்படி நினைப்போமோ டீல் பண்ணுவோமோ அதை போல அடுத்த உயிடத்துல இறக்கம் காட்டுவதற்கு பேர் கருணை முதுகை இவங்கள்லாம் நமக்கு வேண்டியவரை அப்படின்னு சொல்லி நல்லவர்களிடத்துல திரிய வச்சிருக்கிறதுக்கு முதிதேன்னு பேர் உபேட்சைன்னா தீயவர்களிடத்துல விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உபேட்சைன்னு பேர் தீயவர்களிடத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது முதிதை அப்படிங்கிறது மைத்திரி தருணை மீது வேட்சை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதை ஞானிட்டு இருக்கக்கூடிய குணங்கள் அகங்காரம் அமகாரம் எல்லாம் கிடையாது நான் எனதுங்கிறது கிடையாது சுரூபத்திலேயே இருக்கிற ஆத்மாவே நினைத்து கொண்டு இருக்கின்றான் சதுரு வேண்டியது எழுதி எதிரி நண்பன் எல்லாம் கிடையாது மானாவமானம் கிடையாது சீத உஷ்ணம் கிடையாது சுதிர் நிந்தை கிடையாது சுகதுக்கம் கிடையாது அப்படின்னு என்ன இந்த துவந்துவங்களில் இந்த எழுமைகள்ல சமபுத்தியா இருக்கிறவன் அதே ஞானி அப்படிங்கிறார் சதா காலமும் சந்தோஷமாகவும் இருப்பான் அதாவது ஒரு கர்மத்தினால் அடையக்கூடிய இன்ப நிலையானது அல்ல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் நிலையானது இது கருத்து அதே மாதிரி மௌனமாக இருப்பான் அப்படிங்கிறார் இது வந்து பகவத்து பத்தன் அதுக்கு அடுத்து இன்னொன்னு குண அதிகம்னு சொல்ற அதாவது சுகம் துக்கம் அவைகளுக்கு சாதனங்களாகிய பிரிய அப்பிரிய விஷயங்கள் துதி நிந்தை வித்திரு சத்துருமான சுவர்ணம் ஓடு முதலில் எழு குருக்கு வெறுப்பு என்று பார்க்கும் சமசித்தமும் யாதொரு முயற்சியின் இங்கே தீரமும் ஆத்மனுத்தையும் என அறிவேன் குண அதின பகவதே இதுக்கு ஒன்று ஒரே காத்தம் வருது இவனுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக பிரியாப்பிரியம்லாம் வைக்கிறது இல்ல விஷயங்கள்ல ஒரு நிந்தை சுதிக்கிறாங்கிறதுக்காக மித்துரு சதுரண எதிரி நண்பன் எல்லாம் பார்க்கல மான அவமானம் எல்லாம் கேர் பண்றதில்லை சொர்க்கம் சுவர்ணம் ஓடு மண்ணு தங்கம் இது எல்லாம் பேதம் பார்க்கறது இல்லை இப்படி வெறுப்பு வெறுப்பு இருக்கிற நேரம் அவன் சித்தம் வந்து யாவரும் முயற்சியும் கிடையாது யாவரும் முயற்சி இல்லை என்ன அர்த்தம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு முயற்சியும் பண்றது நம்ம என்ன சீர இரும்போ வரணும் துன்பம் போனுங்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றான் ஆனா இது எந்த முயற்சியும் பண்ணாமல் அயனி ஆனி ஆனி தான் தானாக இருக்க அதுதான் தீரன் தீரந்தே அப்படி இருக்கு இது வந்தாலும் பேசக்கூடியது சந்திக்கக்கூடிய அந்த மதநிலையில் இருக்கிறவங்க கிட்ட தீரன் பேர் ஆத்மா நிச்சியிலேயே இருக்கிறான் ஆத்மாதே நாங்கிற நிச்சயத்தன்களில் இருக்கின்றான் அவனிடத்தின் குண அதீதன்னு பேர் அதுக்கடுத்து பிராமணன் பேரு யாருக்கு அந்த ஞானிக்கு பிராமணன் பேரு அதாவது உடம்பு துண்டு இது எல்லாம் சரியாக்க போடாம குப்பையில் கஞ்சைகளில் தொகும் ஆனிய தரித்து கொள்பவனாயும் குப்பையில் உட்காந்துக்கடுறது கோமணத்தை கட்டிக்கடுறது பாயி தலையணி இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை வெறும் தரையில் கையை தலையணியாக வைத்து தூங்குறது பிராரத கர்மங்களுக்கு தக்கதாக வரப்பட்ட புச்ச அன்னங்களை வேக தாரணம் செய்பவனாகவும் இருக்கின்ற தண்டதாரியாகவும் ஆத்ம தியான வரனாயும் ஏகாங்கியாகவும் பிரமையுமே தான் என திடமாய் அறிந்தவன் எவனோ அவனே பிராமணன் அப்படின்னு சொல்றான் பிராமணனுக்கு உடம்புல இடுப்புல இது எல்லாம் சரியா துணி கட்டுறது இல்லை குக்கில உட்காந்துக்கடுவன் கோமணத்தை தழிக்கிறது பாயெல்லாம் வச்சுக்கடுறது இல்லை கையத்தையும் பிரார தோசமா எது எந்த நேரத்துக்கு எது வருதோ அதை அனுபவிச்சுக்கிடறது எது வந்தாலும் சரி பாய வந்தாலும் சரி களி வந்தாலும் சரி கேப்ப வந்தாலும் சரி சோறு வந்தாலும் எது வந்தாலும் ஜாபகரம் சரி தண்டதாரியாகவும் இருக்கிறது தண்டத்தை வச்சுக்கிட்டு ஆத்ம தியானத்திலேயே இருக்கிறார் ஏகாங்கியாக தனியாக இருக்கிறார் பிரமிணே நான் என்றும் இருக்கிறார் அப்படிப்பட்டவன் தன் பிராமணன் அவன் தான் ஜீவன்மித்தன் அதிலும் ஒரு வகை இப்படி எல்லாம் நீ ஜீவன் மித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிவர்ணாட்சி அதிவர்ணாட்சியம்னா அதாவது பிராமண சத்திரிய வைசிய சூத்திர நான்கு வர்ணங்கள் இருக்கின்றன பரமச்சரியன் கிரகஸ்தன் வானப்பிரன் சன்னியாசங்கிற நான்கு ஆச்சிரமங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் தாண்டி எதுவுமே தனக்கு இல்லை எதையுமே வந்து கடைபிடிக்கிறது அப்படிப்பட்டவன் அதிவர்ணாச்சரிய ஒவ்வொரு வருணத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஆசிரமத்துக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு ஆனா இந்த ஞானியளுக்கு எதிரில் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி எதை வேணும்னா செய்யும் வ கட்டுப்படுத்தார் அப்படிப்பட்டவன் அதிவர்ணாட்சிரமி பெரும்பாலும் அதிவர்ணாட்சிரமி நிர்வாணமாக இருப்பார்கள் இப்படிங்கிறதெல்லாம் ஜீவன் முத்தருடைய நிலையை சொன்னார் யாருன்னு கேட்டா இந்த முப்பத்தி தத்துவங்கள் நான் அல்ல ஆத்மாவே நான் தெரிஞ்சு திடமாக இருக்கிறவ ஜீவன் முத்தர்கள் அந்த ஜீவன் முத்தர்கள் இப்படியெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர்களுக்கு மோட்சம் அடைவார்கள் இந்த மாதிரி தத்துவத்தை மோட்சம் அடைவார்கள் சொல்லி முடிச்சிட்டார் யாரு நம்ம சேஷாத்திரி சிவனார் சேஷாத்திரி சிவனார் நவனா ஜீவ வதக்கத்தையே அருளியிருக்கிறார் நம்ம பார்த்தோம் சுருக்கமா இருக்கிறது பிரம்ம ஒண்ணு இருக்கு பிரமத்திலிருந்து மூலப்பிரகிரு சக்தி தோன்றிற்று பிரம வந்து உண்மை மூல பிரகிருங்கிறது கயிற்று பாம்பு போல ஒரு பொய்யான ஒரு சக்தி தோன்றிருக்கு அப்படிங்கிறது முதல் பணம் அந்த மூலப்பிரகிருந்து மூன்று குணங்கள் தோன்றிற்று சத்துவகுணம் பிரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணத்துல ஈஸ்வரனுடைய காரண சரீரம் ரஜோகுணத்துல ஜீவுடுகளுடைய காரண சரீரம் தமோகுணத்துல வந்து இரண்டு சக்திகள் இருக்கின்றன ஆபரண சக்தி விச்சேபசக்தி ஆவரணி தான் யார்னு தெரிய ஓட்டாமல் மறைக்கிறது ஆவரணசக்தி ஈஸ்வரனையும் ஞானியையும் அந்த ஆவரணி மறைக்காது உட்சேபசக்தி இருக்கு அதிலிருந்து ஆகாஷம் காற்று நெருப்பு தண்ணி மண் தோன்றிற்று இது சூக்கும பஞ்சபூதங்கள் இந்த சூக்கும பஞ்சபூதத்துல சத்துவகுணம் இருக்கு சத்துவகுணத்துல ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் தனித்தனியை வைத்தது ஞானேந்திரியம் இந்த சூக்கும பூதத்துல ரஜோகுணம் இருக்குது அதுல ஒன்றாக கூட்டி வைத்தது வாயுக்கள் ஐந்து தனித்தனியை வைத்தது கர்மேந்திரியங்கள் ஐந்து சூக்கும பூதத்துல தமோகுணம் இருக்கு அந்த தமோகுணத்தை பஞ்சீகரணம் பண்ணப்படுகிறது பஞ்சீகரணம் பண்ண பிறகு தூளபூதங்கள் தோன்றுகின்றன இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது தூளபூதம் இதெல்லாம் அங்க பிரம்மத்தினு இங்க வந்திருக்கு பிரதம்தான் உண்மை மூலப்பிரகிறது பொய்யி அந்த பொய்யிலிருந்து இத்தனை தோன்றிக்கிட்டே இருக்கு யில் வந்து இதெல்லாம் தோன்று பொய்யிலிருந்து வந்த கூட பொய் அப்ப அந்த பிரம்ம வந்து உண்மை அதுக்கு விபத்த பச்சம் கயிறு உண்மை பாம்பு பொய் அதை போல இதை நம்ம பார்த்தோம் தூள் சரீர தூளபூதம் தோன்றிருக்கு இந்த தூளபூதத்தில் தூள சரீரம் தோன்றிட்டு நமக்கு அன்னைக்கு தெரியல தூளு சரீரம் தோன்றிட்டு இதெல்லாம் நம்ம கிரமப்படி பார்த்துட்டு வந்தோம் இந்த முழுசா பார்த்துட்டு இதுக்கு ஆரோக்கியம்னு பேரு திரும்பவும் இதை அடைச்சி கொண்டு போறதுக்கு அபவாதம்னு பேரு எது எது தோன்றிருக்கோ அது அதுல ஒடுங்குது இதுக்கு அபவாதம்னு பேருசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த முப்பத்தி ஆறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பிரம்மந்த நான் முப்பத்தி ஐந்து நான் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இது நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த முப்பத்தாறு செயல்களையும் நான் செய்யலை முப்பத்தி ஐந்து அனுபவிக்கிறத நான் அனுபவிக்கலை அது இப்படி இருக்கிறதுனால தனக்கு பற்று கிடையாது பற்று இல்லாததுனால பாவ புண்ணியம் கிடையாது அதனால பிரவி கிடையாது யாருக்கு இந்த பற்று இருக்கிறதோ அவனுக்கு பாவ உண்டாகிறது பிரிவு உண்டாகிறது அப்படின்னு சொன்ன அதனால நம்ம என்ன செய்யணும் ஆத்மாவே நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நாங்கிற புத்தியை வைக்கணும் இது முப்பத்தி ஐந்துங்கிற நாங்கிற புத்தியை நீக்கிறனும் ஆத்மா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தெரிஞ்சு தெளிவா வயல என்ன என்ன அர்த்தம் குணம் சரியில்ல திட்டிருக்கேன் நம்ம கோபம் வருது எதோ ஒன்னா ஒரு தூளத்தை துட்டி இருக்கேன் சூக்குமத்தி இருக்கேன் காரணத்தை திட்ட புகழ்னால மூணுல ஒண்ணு புகழ்ங்கிறது இந்த மாதிரி இது எனக்கு கிடையாது அப்படிங்கிற நின்னு நமக்கு துக்கம் கிடையாது பாவபமையும் கிடையாது பற்று கிடையாது துன்பம் கிடையாது அறிந்து நின்னுக்கிறது தான் இந்த ஆனா ஜியோ வழக்கத்தை கேட்டது நிறைய பிரியோஜனம் அப்படி நான் நான் ஆத்மாவை நினைத்து இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் இது இருப்பத்தி நான் நினைக்கிறது வரைக்கும் துக்கம் இந்த நானா ஜீவவாத கட்டிலேயே முப்பத்தாயிரத்து நல்லா தெரிஞ்சு இவைகளில் வந்து நானில் முப்பத்தி ஐந்துன்னு விடுபட்டு ஆத்மாவே நான் பிரம்மந்தே நான்னு சொல்லி நம்ம பிரித்து இருந்தோம்னா நம்ம இருக்கும் போது இருக்கலாம் ஜீவன் முற்ற அடையலாம் திரும்பவும் அடுத்து பிறவா நிலையை அடையலாம்னு சொல்கிறாரு அதோட இந்த நானா ஜீவவாத கட்டளை அந்த சாஸ்திரமானது நிறைவுற்றது இறைவனுடைய அருளாலும் குருவினுடைய அருள் நாளும் அருளாலும் இந்த சாஸ்திரத்தை நிறைவு செய்கின்றோம் இதற்கு அடுத்தாற் போல கோவிலூர் பரம்பரையில் வந்திருக்கின்ற அடுத்த சாஸ்திரமானது கீதாச்சார தாலாட்டு கீதாச்சார தாலாட்டு என்று சாஸ்திரம் இரண்டாவது நூல் அந்த நூலை இறைவனுடைய அருள் நாளும் குருவினுடைய அருள் நாளும் கிருஷ்ண பரமாத்மனுடைய அருள் நாளும் துவங்கலாம் என்று நினைத்துடன் ஆனா தேவவாத கட்டையை நிறைவு செய்கின்றோம் அது ஏனையாள அருமையு வந்த பொடிய நாட்பலவில்ும் சதியில் காவானும் அந்த நிலந்த நம தீவானும் இந்த நயில் ராணாகுவானும் சர்ணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிக் சம்பளம்